பாடம் நூற்றி அறுபத்தி ஒன்று சிறுவர்கள் உழு செய்வதும் உழுவும் குளிப்பும் கடமையாவதும் ஜமாத் பெருநாட்கள் ஜனாசா ஆகிய தொழுகைகளில் அவர்கள் பங்கெடுப்பதும் அவர்கள் அணிவகுத்து நிற்பதும்